அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் வேண்டும் நட்பு நட்பார்தல் அதிகாரத்தில் இது நாலாவது குரட்பா இந்த குரட்பால் ஒரு விஷயம் சொல்கிறார் குடிப்பிறந்து அப்படின்னு சொன்னால் நல்ல குடும்பத்தில் பிறந்து அப்பா அம்மா பெற்றோர்கள் பெரியப்பா சித்தப்பா இந்த சுற்றத்தார்கள் எல்லோருமே நல்ல குணவான்கள் நல்ல தர்மவான்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை தனக்கு எந்த பழியும் வந்துடக்கூடாது பெரியோர்கள் பழிக்கும்படி வாழ்ந்து விடக்கூடாது முதல்லையே அரண் வலியுறுத்தலேயே சொல்லியிருக்கார் செயற்பாலதோறும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழின்னு சொல்லியிருக்க இந்த பழிங்கிறது அறத்துக்கு எதிராக சொல்ற அதாவது தர்மத்துக்கு மாறானது பழி அது மரம் என்றும் பாவம் என்றும் சொல்லும் பகை பழி பாவம் அச்சம் இந்நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண்பர் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாத்திரம் இல்லை உயிருக்கு பின்னால வாழ்க்கைக்கு இந்த உடல் வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் துன்பங்கள்லாம் வருங்கிறது பகை பழிங்கிறது இப்பிறவியில் பாவம் அப்படிங்கிறது மறுபிறவில் பாவம் வந்து மறுபிறவியை கொடுக்கலாம் இந்த பிறவிலேயே துன்பம் கொடுக்கலாம் அச்சம் இது பிறனில் விழையாமையில் சொல்கிற கருத்து ஆனால் இங்கே பழியஞ்சி பார்த்து நுடைத்தாயின் இல்வாழ்க்கை ஆரம்பி நெல் வாழ்க்கையை தொடங்குறவோ சொல்கிறார் பழிக்கு பயப்படணும் பெரியவங்க வந்து நம்மளை வந்து இவன் தப்பு பண்ணுறான் பாவம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னால் பெரியவங்க கண்டிக்க கடமைப்பட்டுருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது சமூகத்தில் தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் நீ தவறு செய்கிறாய் என்று சுட்டி அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணுறதற்கு பெரியோர்களே பயப்படுகிறார்கள் நாம் தவறு செய்தால் தட்டி கேட்குறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிற எண்ணம் நமக்கே வேணும் நாம் என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெரியோர்கள் நம்மை திருத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அவர்கள் சொல்லும் பொழுது அதை விருப்பு விருப்பம் இல்லாமல் நாமும் பார்க்க வேண்டும் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் பழி நாணுவானைங்கிற நல்ல குடும்பத்தில் பிறந்தவன்தான் பிறர் பெரியவங்கள்லாம் பழிக்கிற விஷயத்துக்கு பயப்படுவான் வெக்கப்படுவான் ஐயோ அவங்கள்லாம் என்னை தப்பாக நினச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வெக்கம் பழி நாணுவானுங்கிற பழிக்கு அஞ்சுதல் பழிக்கு நானுதல் இப்படிலாம் சொல்லுகிறார் வள்ளுவர் ஆக குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை அப்படிப்பட்டவன் இருந்தான்னா நீ அவனுக்கு எண்ணத்தை கொடுத்தாவது அவனை வந்து நண்பன் ஆக்கிக்கோங்கிறார் அதாவது தர்மத்துக்கு பயப்படுறவன் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு சொன்னதுனால அதுக்கு பாவத்துக்கு பயப்படுறவன நல்ல குடும்பத்தில் பிறந்தவன ஏதாவது அவனுக்கு பொருளை கொடுத்தோ அவனுக்கு வேறு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுத்து அவனிடத்தில் நட்பு பூண வேண்டும் என்று அபுதமாக சொல்லியிருக்கார் கொடுத்தும் அவன் விரும்பிய பொருளை கொடுத்தாவது அவன் என்ன இது பண்ண போறான் பாவமில்லாத புண்ணியமான வாழ்க்கை வாழத்தான் அவன் விரும்புவான் அவனுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவனுடைய நட்பை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் பரிமேலழகர் சொல்றார் உயர்ந்த குடியின்கண் பிறந்து தன் மாட்டு உலகர் சொல்லும் பழிக்கு அஞ்சுவானை சில கொடுத்தாயினும் நட்புக்கோடல் சிறந்தது குடிப்பிறப்பால் தான் பிழை செய்யாமையும் பழிக்கு அஞ்சலால் பிழைத்தன பொறுத்தலும் பெற்றான் குடிப்பிறப்பால் தப்பு பண்ண மாட்டான் பழிக்கு பயப்படுறதுனால இன்னொருத்தம் பண்ணுற தப்பை பொறுத்துக்கவும் செய்வான் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறார் இவை இரண்டும் உடையவனை பெருதல் அருமையாகலால் அதான் இவன் தவறு செய்ய பிறர் செய்கிற தவற பொறுத்து கொள்வான் அப்படிங்கிறார் பழுக்கு பயப்படுறதுனால திரும்பவும் எதிர்ச்செயல் புரிஞ்சுவிட மாட்டான்னு அர்த்தம் அதுக்காக தவற தட்டி கேட்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை அது வந்து கோவப்படாமல் அமைதியாக அதை டீல் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் அவன் நட்பை விலை கொடுத்தும் கொள்க இதுக்கு முன்னால் குரல் என்ன சொல்லியது தன்னை தேடி வந்தவனை நட்பு செய்வதை பற்றி கூறியது அப்படின்னா இந்த பாடல் தானே சென்றும் பெற வேண்டிய நட்பாவாரின் இயல்பை தெரிவிக்கிறது நல்ல குடியில் பிறந்து பழி தீ செயல்களுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவனை நாமே தேடி சென்று அவனுக்கு தேவையானதை செய்து நட்பாக்கி வேண்டும் என்பதுதான் கருத்து நாளடியாரில் இருநூற்றி பாடல் இப்படி சொல்லுகிறது நாய்க்கால் சிறு விரல் போல நன்கணியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தும் சென்று குழல் வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாயின் காலில் இருக்கும் சிறிய விரல்களைப் போல மிகவும் நெருக்கம் உள்ளவராக இருந்தாலும் ஈயின் கால அளவாயினும் உதவி செய்யாதவர் நட்பினால் என்ன பயன் உண்டாகும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது ஒரு பயனும் ஏற்படாது ஆதலால் வயலை விளையும்படி செய்கின்ற வாய்க்காலை போன்றவன் நட்பினை தூரத்தில் இருப்பதாயினும் போய்க் கொள்ளல் வேண்டும் வயலால் தனக்கு ஒரு பயனும் இல்லையாயினும் தூரத்து நீரை கொணர்ந்து வயலை விளைவிக்கும் வாய்க்கால் போலும் பண்புடையாருடைய நட்பினை நாடி பெற வேண்டும் என்பது இந்த நாளடியார் பாடலின் கருத்து மேலும் இந்த குரட்பாவின் பொருளை தொடர்ந்து சிந்திப்போம் குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்